ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரோம் அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களையே நாம் விரிவாக இங்கே பார்க்குறோம் அப்படின்னா அர்த்தத்தை தெரிஞ்சுண்டுதான் அந்த கர்மாக்களை நாம் செய்யணும் அப்படின்னு மகர்ஷிகள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா மகர்ஷிகள் சொல்கிற பொழுது எததீதம் அபிஜாத்தம் நிகதேனிவ சப்தியத்தே அனக்னாவிவ சுஷ்கேதகா நதஜ்ஜலதி கரிஹிச்சிது மந்திரங்கள் எல்லாம் யார் ஒருத்தன் படித்து அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியாமல் வெறும்னா இந்த மந்திரங்களை மாத்திரம் சொல்லின்னு வெறும் மந்திரங்களை மாத்திரம் சொல்லி இந்த கர்மாக்களை யார் பண்ணுறானோ அந்த கர்மாக்கள்லாம் என்ன மாதிரி ஆறுது அப்படின்னா அக்னி இல்லாத வெறும் ஒரு குண்டத்தில் நன்னா காஞ்சி இருக்கிற சமயத்தை நன்னா எரியும் அப்படின்னு வச்சுட்டே இருக்கிறத மாதிரி அப்படின்னு மகரிஷிகள் சொல்லியிருக்கா அனக்னாவிவ சுஷ்கைதஹா நதஜ்வலதி கருகிச்சது அக்னி இல்லாத இடத்துல நிறைய காஞ்ச சமைத்துகள் வரகுகள் வச்சால் எரியுமா அது நான் காஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனாலே எரிஞ்சுடுமா அப்படின்னா எரியாது அதுபோல தான் அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியாமல் எவ்வளவு சொல்லியும் அது பரண கொடுக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுண்டு அந்த கர்மாவை பண்ணணும் புத்வா கர்மானி குருவீதா அந்த கர்மாவை எப்படி செய்யணும் அந்த மந்திரங்களை எப்படி சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அர்த்தத்தை சொல்கிறது அப்படின்னு இவ்வளவும் தெரிஞ்செண்டு நாம் அந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்க அப்படி பண்ணினால் நூறு நமக்கு அந்த கர்மாவனுடைய கிடைக்கும் ஆகனாலே தான் வேதம் படிக்கிற பொழுதே அப்படி வேதம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இஹாச புராணக்ஞா பதவாக்கிய பிரமாணவிது அங்கோபகாரி வேதி ச வேதார்த்தம் ஜாத்துமருகதி எப்படி படிக்கணும் வேதம் அப்படின்னா வேதம் படிச்சுட்டுருக்கிற பொழுதே வெறும்னா அந்த மந்திரத்தை மாத்திரம் சொல்லின்றிருந்தால் போராது அங்கத்தோடு படிக்கணும் வேதத்திற்கு அங்கம்னு ஆறு இருக்குது இத்திஹாச புராணக்ஞா புராணங்கள் இவைகளோடு கூட வேதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறா ஏன்னா நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்துன்னு இந்த ஒரு அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு அப்படின்னா அங்கே ரகசியம் இருக்குது அந்த நாம் அந்த மந்திரங்களை பிரித்து சொல்கிறதுல அர்த்தங்கள் மாறுபடுறது ஆகையினாலே தான் ஒவ்வொரு மந்திரங்களையும் பல இடங்கள்லே நமக்கு சொல்லியிருக்கா மகர்ஷிகள் இப்போ ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஸ்ராத்தத்தில் மாத்திரம் தான் சொல்கிறோமா அப்படின்னா இல்லை சில மந்திரங்கள் ஸ்ராத்தத்தில் மாத்திரம் சொல்கிறோம் சில மந்திரங்கள் பித்திருக்கர்மானு எங்கே வருதோ அவ்வளோ இடங்கள்லேயும் சொல்கிறோம் சில மந்திரங்கள் ஸ்ராத்திலேயும் சொல்கிறோம் வெளியில் சோமயாகங்கள்லேயும் சொல்கிறோம் சில மந்திரங்கள் ஸ்ராத்திலையும் சொல்கிறோம் கல்யாணத்திலேயும் சொல்கிறோம் ஸ்ராத்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் சொல்லக்கூடிய மந்திரம் ரெண்டு இடத்துலையும் வருது அப்போது என்ன ஆறுதுன்னா கல்யாணத்தில் சொல்கிற பொழுதும் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் மாறுபடுறது ஸ்ராத்தத்தில் சொல்ல போ சொல்கிற அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் மாறுபடுறது அந்த அளவுக்கு அதில் ரகசியங்கள் நிறைய இருக்குது ஆகையினாலே நாம் ஸ்ராத்தம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு நாம் பார்க்கக்கூடியதான அர்த்தத்தை வச்சுன்னு இந்த ஒரு அர்த்தம் தான் அந்த மந்திரத்துக்கு அப்படின்னு தீர்மானிக்க முடியாது இவைகள்லாம் தான் நமக்கு இத்திஹாசம் புராணங்கள் காவியங்கள்லாம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது கவிகள்லாம் பண்ணியிருக்கா ரகுவம்சம்னு ஒரு காவியம் இருக்குது குமாரசம்பவம்னு ஒரு காவ்யம் இருக்குது நேஷதம்னு ஒரு காவியம் இருக்குது கிராத்தார்ஜுனியம்னு ஒரு காவியம் இருக்குது மாகம்னு ஒரு காவியம் இருக்குது இப்படி நிறைய காவியங்கள் இருக்குது இந்த காவியங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்கிறது அது ஏதோ தனியாக சாகித்யத்தை சொல்கிறதுன்னு பிரித்து பார்க்கப்படாது காவியங்கள்லே நிறைய தர்மங்கள் இருக்குது ஸ்மிருதிகளில் விட்டு தர்மங்களை காவியங்கள்ல நிறையா சொல்லப்பட்டிருக்கு அப்படி அபிக்யான சாக்குந்தளம்னு ஒரு நாடகம் காளிதாசன் சொல்கிறான் சமில்லதா அப்படின்னு சொல்லியிருக்கான் சாக்குந்தளத்தில் சமித்துங்கிற கொடி அப்படின்னு இங்கே காண்பிச்சிருக்கான் சமித்துங்கிற கொடின்னு ஏன் அங்கே சொல்லியிருக்கான் அப்படின்னா அங்கே ஒரு தர்மம் இருக்குது நாம் அக்னியில் சமித்த ஹோமம் பண்ணுற பொழுது எப்பொழுதுமே அக்னியில் எந்த வஸ்துவை ஹோமம் பண்ணினாலும் நுனி கிழக்கை பார்த்து இருக்கிற போல் அக்னியில் வைக்கணும் தர்பையை வைக்கிற பொழுதோ தர்பயினுடைய நுனி கிழக்கை பார்த்து இருக்கணும் எந்த வஸ்துவை வச்சாலும் கிழக்கை பார்த்து நுனி இருக்கிறது மாதிரி அக்னியில் வைக்கணும் இது சாமானிய நியமம் ஜென்ரல் ரூல் இது இப்போ சமீத்தை நாம் ஹோமம் பண்ணுற பொழுதோ சமீத்தை நாம் ஒரு ஒரு ஜானாக வச்சு கட் பண்ணிடுறோம் அப்போ நுனி எது அடி எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சமீத்தில் அப்போது அந்த இடத்துல கிழக்கு நுனின்னு எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சமீத்த சின்ன சின்னதாக வெட்டியாச்சின்னா கொடி மாதிரி ஆயிடுறது அப்படின்னு காளிதாசன் காண்பிச்சிருக்கார் கொடி இருக்குது சீந்தில் கொடின்னு ஒரு கொடி இருக்குது இந்த சீந்தில் கொடியை வச்சு மிருத்திஞ்சய ஹோமம் பண்ணுறதுன்னு காண்பிச்சுருக்கா மகரிஷிகள் அந்த சீந்தில் கொடிய ஒரு ஒரு ஜானாக வெட்டியாச்சின்னா அடி எது நுனி எதுன்னு தெரியாது கொடிக்கு அடி நுனிங்கிற வித்தியாசம் கிடையாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுபோல தான் வெட்டின சமித்துக்கும் கொடி மாதிரி அப்படிங்கிற தர்மத்தை காளிதாசன் காண்பிச்சிருக்க சமில்லதா அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒரு ஒரு ஜானாக சமித்தை நுனி அடிங்கிற வித்தியாசத்தை பார்க்க அப்படிங்கிற தர்மத்தை நமக்கு காளிதாசன் ஒரு நாடகத்திலே காண்பிச்சிருக்கான் இப்படி தான் காவியங்கள்லேயே நிறைய தர்மங்கள் சொல்லப்படுறது ஆதி காவியம்னு சொல்கிறோம் ராமாயணத்தை ராமாயணத்தில் எவ்வளவு தர்மங்கள் இருக்குது இந்த ராமாயணம் பூரா நமக்கு வேதார்த்தத்தை நமக்கு சொல்கிறது வேதார்த்தத்தை நமக்கு காட்டுறது ராமாயணம் அதே போல தான் மகாபாரதம் வேதார்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது அதுபோல் புராணங்கள் காண்பிக்கிறது காவ்யங்கள் காண்பிக்கிறது இந்த புராணங்கள்லாம் பார்க்கிற பொழுது சில ஸ்லோகத்திற்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கும் சில ஸ்லோகத்திற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு சில ஸ்லோகங்களுக்கு மூன்று அர்த்தம் உண்டு பதினஞ்சு அர்த்தம் வரைக்கும் இருக்குது ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் மந்திரங்களுக்கு அர்த்தம் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வேத மந்திரங்களுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறத நமக்கு இத்திகாசம் புராணங்கள் காண்பிக்கிறது காவியங்கள்லே நமக்கு சொல்லியிருக்க அதுபோல தான் வேத மந்திரங்களை பார்க்குற பொழுது ஒரு ஒரு அக்ஷரமாக பிரித்தால் ஒரு அர்த்தம் ஒரு ஒரு வார்த்தையாக பதம்னு பேர் பதம் பதமாக பிரிக்கிறது வார்த்தை வார்த்தையாக பிரித்தால் அர்த்தம் மாறுபடுறது அல்லது ஒரு வாக்கியமாக பிரித்தால் அர்த்தம் மாறுபடுறது இப்படி நிறையா அர்த்தங்களை சொல்கிறது ஒவ்வொரு மந்திரங்களும் நாம் சொல்லக்கூடியதான இடத்தை பொறுத்து அந்த அர்த்தம் மாறுபடுறது அப்படிங்கிறது தான் மந்திரங்களுக்கு உள்ள கெளரவம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்